தெரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதில் கண்ட உருவங்களையும் உம்முசலமார் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது நபி சொல்லுல்லாஹூ அலிகல்ல அவர்கள் அவர்களில் நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவரது அடக்கத்தளத்தின் மேல் வணக்கத்தலத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள் அந்த நல்லவர்களின் உருவங்களையும் அதில் பதித்து விடுவார்கள் அல்லாஹுவின் சன்னதியில் அவர்கள் தாம் படைப்பின்களில் மிகவும் கெட்டவர்களாவர் என்று கூறினார்கள்